வணக்கம் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபது நன்றினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடைய செந்தில்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு சுவிட்சர்லாந்து இரண்டு ஜீவன் ரக்ஷா பதக்கம் வென்றவர்கள் ஜக்பீர் சிங் சீவ் சரண் சிங் மற்றும் முகேஷ் குமார் ஆகியோர் மூன்று தேசிய பழங்குடியினர் ஆராய்ச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்த அமைச்சகம் பழங்குடியினர் அமைச்சகம் இனி இன்றைய பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று ஜவுளித்துறையில் தரம் உயர்த்திட இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது 2. தமிழ்நாட்டின் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது மூன்று சுற்றுலா மேம்பாட்டிற்காக சொகுசு போக்கு வரத்தை துவங்க திட்டமிட்டுள்ள மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே